நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா எந்த விஷயத்திலும் மனத்தை ஒரு நிலைப்படுத்துவதில் தான் வெற்றியின் சூட்சமம் இருக்கிறது ஆம் எந்த விஷயத்திலும் மனத்தை ஒரு வெற்றியின் சூட்சமம் இருக்கிறது என்கிறார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்